प्रपन्न पारिजाताय कृष्णाय शुक्लकृष्णे ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதாஹே अन्ययावर्तते ஜாஸ் भगवान श्री कृष्णर இந்த கர்மயோகி உபாசனா சகிதமாக பண்ணப்பட்ட கர்மத்தை செஞ்ச யோகி இவர்கள் அடையக்கூடிய கத்திய பற்றி இந்த உயிர்கள் இந்த ஜீவர்கள் போற பாதையை பற்றி எந்த வழியா போய் எந்த உலகத்தை அடைகிறார்கள்ங்கிறத உபதேசம் பண்ணி பகுதியை படிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் ஏ தேக்ரகிருஷ்ணே கதி ஹீன்னு இருக்கு ஏதே ஹி சுக்லகிருஷ்ணகதி என்று சொல்லப்படுகின்றன ஆக சொர்க்கலோகத்துக்கு போகிற பாதை சந்திர ஒளி உயிர்கள் சொர்க்கலோகத்துக்கு போற பாதை கிருஷ்ணகத்தின்னு பேரு உயிர்கள்லாம் உபாசனை எல்லாம் பண்ணி கர்மத்தோட உபாசனையும் பண்ணி சூரிய ஒளி வழியா போற பிரம்மலோகத்துக்கான பாதைக்கு பேரு சுக்லக்தின்னு பேர் ஏ தேஹி சுக்லகிருஷ்ணே கதி ஜெகதஹா சாஸ்வதே மத்தே இந்த உலகத்தில் எப்பவும் இருக்கிறதாக சாஸ்திரங்களால் உபதேசம் பண்ணப்படுகிறது ஆக ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் இந்த ரெண்டு கத்தியும் எப்பவும் இருக்கிறதாக சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது அதாவது ஞானத்தையும் கர்மத்தையும் பண்ணக்கூடியவர்களுக்கு ஞானம்னா இங்கே உபாசனை ஈஸ்வர ஜானம் சகுண பிரம்ம ஜானத்தோட உபாசனை பண்ணுகிறவர்களுக்கு அப்புறம் அந்த உபாசனை பண்ணாதவர்களுக்கும் உள்ள கதி இதுதான் அதிகாரம் ஜெகதஹான்னா கர்மத்தையும் உபாசனையும் பண்ணக்கூடிய ஜனங்களுக்கு இந்த ரெண்டு கத்தியும் இருக்கிறதுன்னு ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் சாஸ்திரங்களில் பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்வத்தே மதே ஏக்கையா அனாவிரிம் யாதி அன்யய புனகா ஆவர்த்தது ஒரு வழியில் போனால் திரும்பி வர்றதில்லை இன்னொரு வழியில் போனால் திரும்பி வருகிறார்கள் இந்த உயிர்கள் மறுபடியும் திரும்பி வருகின்றன ஆக சுக்லகதியில் போகிறவர்கள் மீண்டும் திரும்புவதில்லை கிருஷ்ணகதியில் போகிறவர்கள் மீண்டும் திரும்புகிறார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அதுலேயும் ஒரு கருத்து இருக்குது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஆ பிரம்ம புவனால் லோகாக புனாராவர்த்தி நோர்ஜுன மாமுப்பேத்தியது கவுந்தேய புனர்ஜென்ம நவித்யதே அப்படின்னு பதினாறாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் பிரம்மலோகத்துக்கு போனால் கூட திரும்புகிறார்கள்னு அதுலேயும் சில நுணுக்கங்கள் இருக்கின்றன பிரம்மலோகத்துக்கு போனாலும் திரும்பி வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கும் சாஸ்திர பிரமாணம் இருக்குது அந்த சில உபாசனைகளை ஸ்பெஷலாக பண்ணினா தான் அங்கேயும் பெர்மனண்ட்டாக இருக்க முடியும் ஆகையினால இங்கே சாஸ்திரத்தில் தாற்பயம் இந்த போக்குவரவு இல்லாத ஒரு நிலையை உணரணுங்கிறதுக்காக வேண்டி இந்த போக்குவரவு உடைய விஷயங்களையெல்லாம் புரிய வச்சு அதில் வைராக்கியத்தை சம்பாதிக்க வைக்கணுங்கிறதான் நோக்கம் அதில் பற்றின்மையை உண்டு பண்ணி இங்கேயே இப்பொழுதே உணர வைக்க வேண்டுங்கிறது தான் சாஸ்திரத்துக்கு தாற்பயம் ஆனால் இதெல்லாம் பொய் கிடையாது சாஸ்திர உபதேசம் பண்ணிருக்கிறதுனால இது சத்தியந்தான் ஆனால் நாம் இந்த நுணுக்கமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு வழியில் போனால் பெரும்பாலும் திரும்பறது இல்லை அப்படி போட்டுக்கணும் பெரும்பாலுங்கிற வார்த்தையை போட்டுக்கணும் இன்னொரு வழியில போனால் நிச்சயமாக திரும்பித்தான் வரணும் அங்கேயே பர்மனெண்ட்டாக இருக்க முடியாது வேற சரீரத்தை எடுக்கணும் வேற லோகத்தில் புறக்கணும் மறுபடியும் சம்சாரத்தில் சுக அனுபவிக்கத்தான் வேணும் இந்த ஜீவன் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாற்பயம் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் இந்த விஷயத்தை பூர்த்தி பண்ண போறார் அதுக்கப்புறம் இதை ஸ்துதி பண்ணி இந்த கிரமமுக்தியை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பேசி நிறைவு செய்யப் போகிறார் அதை நாளைக்கு நம்ம படிப்போம் சுக்ர கிருஷ்ணே கதீஹேத்தே ஜகதாஸ்யா விரத்தி புன